வணக்கம் நற்றினை அன்பு சொந்தங்களே இன்றைய குரல் தரும் அமுதம் உங்கள் ஈரோடு தமிழரசு வாருங்கள் திருக்குறளை ரசிப்போம் வாழ்வுல தேர்வு அப்படிங்கிறது தேர்வு செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு அங்கம் அது வாழ்க்கையில நம்முடைய படிப்பு சம்பந்தமாக இருந்தாலும் சரி சம்பந்தமாக இருந்தாலும் சரி நாம் பேசக்கூடிய வார்த்தைகளாக இருந்தாலும் சரி தெரிவு செய்தல் அப்படிங்கிறது மிக முக்கியமான ஒரு விஷயம் அது ஏன் மிக முக்கியமாக படிப்பு அப்படிங்கிறதுல நம்முடைய விருப்பம் சார்ந்து தெரிவு செய்யணும் அதே தொழில் அப்படிங்கும் பொழுது நம்மால் முடியும் தொழில் நல்ல முறைகளை செயல்பட முடியும்னு நமக்கு தோணுனா மட்டும்தான் அந்த தொழிலை நம்ம தெரிவு செய்வோம் அதே இந்த வார்த்தைகளை பேசும் பொழுதும் நல்ல வார்த்தைகளை தெரிவு செய்ய வேண்டும் இந்த வார்த்தைகளை தெரிவு செய்தால் எவருக்கும் இதனால் தீமையோ அல்லது மனதிலே ஒரு வழியோ ஏற்படாது அப்படிங்கறது ஏனென்றால் அவர்களை வணங்க காரணமாக இருப்பது அவர்கள் பேசக்கூடிய வார்த்தை அவர்களுடைய வாயிலிருந்து சாபத்தை பெற்றுவிடக் கூடாதுன்னு நம்ம நினைப்போம் ஏன் அப்படின்னா கடுமையான சொற்களை அவர்கள் பேசவே மாட்டார்கள் பேசினால் அந்த சொற்கள் அப்படியே நடைபெறும்னு ஒரு நம்பிக்கை அதே போலம் ரிஷிகளுடைய வாழ்க்கையில நம்ம பார்க்கறது இன்னொன்று நல்ல வார்த்தைகளை தெரிவு செய்யாதது பயன் எப்படின்னா நம் ஒரு நல்ல படிப்பையோ நல்ல தொழிலையோ தெரிவு செய்யாததை போன்றது ஏன் நல்ல உணவை தெரிவு செய்து சாப்பிடாதோ அல்லது ஏதாவது உண்ணும் பொழுது அப்படிங்கிறது தான் ஏனென்றால் நல்ல இனிமையான சொற்கள் பிறர் ம பிறருடைய மனதினை மகிழ வைக்கக்கூடிய சொற்கள் எல்லாம் நிறைய இருக்கின்றன அந்த மாதிரியான சொற்களை எல்லாம் எடுத்துட்டு மிக கடின அல்லது பிறருடைய மனம் காயப்படும் வகையில சொற்களை பயன்படுத்துவது நல்ல கனிகள் நிரம்பிய காய்களை தேடி உண்பதற்கு பிறருடைய மனம் மகிழும் வண்ணம் சொற்களை பயன் பயன்படுத்தாது கடினமான சொற்களை பயன்படுத்துவது மிக தவறான ஒரு செயல் அது எதற்கு ஈடாகும் என்றால் சுவை மிகுந்த கனிகள் இருக்கக்கூடிய தோட்டத்துல நச்சு நிறைந்த காய்களை தேடி உண்பதற்கு சமம் ஆக கொண்டு இனிமேல் அறத்துப்பாய் அதிகாரம் பத்து இனியவை கூறல் குரல் எண் நூறு இனிய உழவாத இன்னாத கூறல் கனியிருப்ப காய் கவர்ந்தற்று மீண்டும் குரல் இனிய உழவாத இன்னாத கூறல் பனி இருப்ப காய் கவர்ந்தற்று இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் மீண்டும் சந்திப்போம் நன்றி